வணக்கம் 26 ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண முதலில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் ஜூலை பதினெட்டாம் தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு எூத்தி எண்பது மெகாவாட் திபாங் திட்டத்திற்கு சி சிஇ அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மூன்று தெருவில் உள்ள பசுக்களுக்கு மத்திய பிரதேச மாநிலம் வீட்டு திட்டம் தொடங்க உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக கேட்கும் நாள் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு நாட்டிற்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி டன் மூல சர்க்கரை ஏற்றுமதியை இந்தியா அனுமதித்தது மூன்று இந்தியாவில் நிதி ஆணையத்தை யார் அமைப்பார் இத்துடன் இன்றைய நற்றினையின் பொது அறிவு கேள்விகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே நன்றி